அனுப்பின எங்களுக்கு அபு பைதா அபிங் அவர்களை தலைவராக நியமித்தார்கள் குறைசுகளின் படையை நாங்கள் சந்தித்தோம் பேரித்தம் பழம் ஒரு தோல் பையை எங்களுக்கு நபி சல்லாஹு அணிஹி வசல்லம் அவர்கள் வழங்கினார்கள் அது தவிர வேறு எதுவும் எங்களிடம் இல்லை அவர்கள் ஒவ்வொரு பசி போக்கிட செய்வீர்கள் என்று கேட்கப்பட்டது சிறுவர்கள் சாப்பிடுவது போல் அதை நாங்கள் சக்தி கொள்வோம் பின்பு அதை தொடர்ந்து தண்ணீரை குடித்துக் கொள்வோம் எங்களின் ஒரு நாள் இரவு வரை எங்களுக்கு அது போதுமானதாகும் எங்களின் கம்புகளால் நாங்கள் மரக்கிளையில் அடிப்போம் பின்பு உதிர்ந்த அதன் இலைகளை தண்ணீரில் ஊற வைத்து அதை விண்வோம் ஒரு நாள் நாங்கள் கடற்கரையில் நடந்து கொண்டிருந்தோம் போன்ற ஒரு பொருள் கடற்கரையில் எங்களுக்கு தெரிந்தது அந்த இடம் வந்தோம் அப்போது அது அன்பர் எனும் திமிங்கலம் போன்றதொரு கடல் உயிர் பிராணியாகும் இது இறந்து விட்டதே என்று கூறிய அபுதா ராக் அவர்கள் பரவாயில்லை நாம் நபி நபிசல்லு அவர்களின் தூதர்களாக உள்ளோம் தோழர்களே நீங்கள் நிர்பந்தமான அந்த இடத்தில் நாங்கள் ஒரு மாதம் தங்கியிருந்தோம் நாங்கள் முன்னூறு பேர் இருந்தோம் இருப்பினும் அதை சாப்பிட்டு நாங்கள் குண்டாகிவிட்டோம் நாங்கள் அதன் கண்ணை நோண்டி அதன் குடியில் உள்ள கொடுப்பை சேகரித்தோம் அதிலிருந்து காலை மாட்டை போல் அல்லது அதன்போல் வெட்டி எடுப்போம் தேர்ந்தெடுத்து அவர்களை உட்கார வைத்தார்கள் அதன் விழா எலும்புகளில் ஒரு எலும்பை எடுத்து அதை நட்டு வைத்து பின்பு எங்களுடன் இருந்த பெரும் ஒட்டகையை கீழே நடக்க செய்தார்கள் மீன் இறைச்சியிலிருந்து உப்பு கண்டங்களையும் கொண்டோம் நாங்கள் திரும்பியோட உங்களுக்கு அனுப்பியாகும் இருந்தால் எனக்கும் சிறிதளவு கொடுங்கள் என்று கூறினார்கள் நபி சொல்லாஹு அணிஹிவசல்லம் அவர்களுக்கும் நாங்கள் கொடுத்தோம் அதை அவர்கள் சாப்பிட்டார்கள் ஒன்பது மூன்று ஐந்து